தலைப்பு அனுபவம் எப்பொழுதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உறவு விலை மதிக்க முடியாதது இழந்து விட்டாள் மீண்டும் பெறுவது கஷ்டம் இது அனுபவத்தில் மலர்ந்தது அன்புடன் நற்றினையின் கவிதை சாரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன்